ارسل له تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه اللهم صل على محمد وازواجه وذريته كما صليت على آل ابراهيم وبارك على محمد وازواجه وذريته كما باركت على آل ابراهيم في العالمين انك حميد مجيد اما بعد فيا عباد الله اوصيكم ونفسي اولا بتقوى الله فتقوا الله جل وعلا فقد قال يا ايها الذين امنوا اتقوا الله حتى تقابلوه ولا تموتن الا وانتم مسلمون وقال نبينا عليه افضل الصلاه والتسليم انما الاعمال بالنيات وانما لامرئ ما نوى فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها أو الى ما هاجر كما قال عليه أفضل الحمد لله சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏஹ நாயன் அந்த சராசரங்களை படைத்து பரிபாலித்த அடக்கி ஆட்சி புரிந்து கொண்டிருக்க கூடிய மண்ணாதி மன்னன் எல்லாமு ஜல்ல ஜலாலு அம்மன் ஒருவனுக்கே உரித்தாவட்டும் அவன் தனித்தவன் இணைதுனையற்றவன் யாதொருவத்தின் பக்கம் எவ்வித தேவையுமற்றவன் ும்ிருவையும் சலாமும் மேலான உத்தம திருத்தூதர் கண்மணி நாயகம் முகமது முஸ்தபா அகமது முஜித்தபா ரசூல் அக்ரம் அலிஹிவஸ் அவர்களின் மீதும் அவர்களது குடும்பத்தினர்கள் அவர்களை அடியொற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபி ஆண்கள் ஆண்கள் இம்மார்க்கும் இம்மர இலகுவாக வந்து சேர என்ற நல்ல நோக்கத்தில் அல்லும் பகலும் அயராழு பாடுபட்ட நால்பெரும் இமாங்கல் நாதாக்கள் நல்லடியார்கள் நாம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக இற இல்லத்தில் அவனது கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்றுகூடி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நெஞ்சங்களை இந்த நல்ல நேரத்தில் தத்துவாவையும் இலக்காக ஆக்கி ஈருலக வெற்றிக்கும் வழி தேடிக்கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக அடியனாக எனக்கும் அடுத்ததாக அன்பர்களாகி உங்களுக்கும் வசியத்தின் நற்கத்தலை பிறப்பித்துக் கொண்டு இந்த ஹொத்பாவினுடைய உரை நான் ஆரம்பிக்கின்றேன் இன்றைய தலையங்கமாக முஸ்லிம் சமூகம் பறிகொடுத்துவிட்ட அருமையான அல் குர்ஆன் அன்பு நெஞ்சங்களை அருமை பெரியவர்களே இன்று என்னுடைய வாழ்விலே இந்த குரான் என்ன தொடர்பில் இருக்கின்றது நான் இந்த குரானோட என்ன டச் ஓதினேன் நேற்று எவ்வளவு ஓதினேன் நாளை எவ்வளவு ஓதப் போகின்றேன் என்னுடைய டைம் ஷெட்யூல்ல குரானுக்கு என்ன இடத்தை நான் கொடுத்திருக்கின்றேன் அன்பார் அல்லாஹின் நல்லே குரான் என்று வந்துவிட்டாலே ஒரு சடைவு குரான் என்று வந்துவிட்டாலே ஒரு கொட்டாய் ஒன்று விடுவார் பார்க்கணும் அன்பாஹின் நல்லடி அவர்களை கவலைப்பட வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு சிந்தனையில் இந்த சமூகம் சிக்கி இந்து போய்விட்டது என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிகாட்டி உலகத்தை புரட்டி போட்ட மாறும் புரட்சிக்கு வித்திட்ட இந்த அது குரான் என்னுடைய வாழ்வில் எந்த அளவுக்கு பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்றது எத்தனை கருத்துக்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்னுடைய நேரம் வரல கணியத்திற்குரிய அன்பார்ந்த அல்லாஹின் இந்த குரான் மனித சமூகத்தை எப்படி நெருங்கிக் கொண்டிருக்கின்றது முஸ்லிம்களாக நாம் குரானை விட்டு எவ்வளவு விருந்தோடி அல்லாஹ் நல்லா குரான் ஒரு பயங்கரமான பூதாகரமான மனிதனை கட்டுப்படுத்தி கஷ்டப்படுத்தி அதுவல்ல குரான் சாதாரண மனுஷனுடைய அறிவுக்கு கூட தீனி கொடுத்து அவனை கூட தட்டி எழுப்பி அவனை கூட கொஞ்சம் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ஊக்கமருந்து தான் என்றால் குரான் கண்ணியத்திற்புரிய அன்பார்ந்த அல்லாஹ் நல்லா இருக்கிறேன் அல்லாஹ் சொல்றான் சொல்றேன் கண்ணியத்திற்கு அன்பார்ந்து அல்லாஹ் நல்லா இருக்கிறேன் அந்த குரான் எப்படி மனுஷன நெருங்குது பாருங்க நாங்க எப்படி இருக்கிறோம் ஒரு வசனத்தை ஓதுற என்ன விளங்குதுன்னு பாருங்களேன் وَالسَّارِقَةُ فَاقْطَعُوا أَيْدِيَهُمَا جَزَاءً بِمَا كَسَبَا نَكَالًا مِّنَ اللَّهِ وَاللَّهُ غَفُورٌ رَّحِيمٌ القرانனுடைய வசனம் وَالسَّارِقُ تِرِடியாணும் وَالسَّارِقَةُ تِرِடிய பென்னும் فَاقْطَعُوا أَيْدِيَهُمَا இருവരുടെ கரங்களை வெட்டி விடுங்கள் அல் குர்ஆன் சொல்லுது இருവരുടെ கையை வெட்டி போடுறோம் யாரையும் மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் ரஹீன் மிகப்பெரிய அருளாளனாக இருக்கின்றான் என்ன விளங்கினு கேட்டார் சொல்ல தேவையில்லை ஓதியவர் யார் அப்துல் மலிக்கு ஆய்வாளர்களில் ஒரு ஆய்வாளர் அறுபது காலப்பகுதியில வாழ்ந்தவர் தான் அவர் ஓதுராரு கிராம புறத்தவன் நாட்டுப்புறத்தவன் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறான் உட்கார்ந்து கேட்டுட்டே இருக்கிறான் கட்டி கூப்பிட்டான் என்ன ஓதுற புறான் ஓதன எங்க ஓது பார்ப்போம் கைகளை வெட்டி போடுங்க அவர்கள் சம்பாதித்ததற்கு கூலி நகாலம் அல்லாஹுடைய தண்டனை அல்லா மிக மன்னிக்கக்கூடிய மிகவனாக இருக்கின்றான் இதுதான் ஓதனை பெரிய விஞ்ஞானி நாட்டுப்புறத்தான் அவன் சத்தியமாக சொல்ல மாட்டான் அல்ல அறிவாளி யாரும் ஒரு நாட்டுப்புறத்தவனுக்கு விளங்குது சொல்லவே மாட்டான் இல்லப்படித்தான் இருக்குது இல்ல எடுத்து பார்த்தா விளங்குது அது வல்லாஹு ரஹீம் அல்ல வல்லாஹு அசீதன் நாம அல்லா என்ன சொல்றான் கையதான வெட்ட சொன்னான் கையதான வெட்ட சொல்றான் ஜஜான் செய்த கூலிக்கு தண்டனை கூலி செய்த குற்றத்திற்கு கூலி நகாலம் அல்லாவுடைய புறத்திலிருந்து தண்டனை கையை வெட்டு சொல்ற அல்லாஹ் வல்லாஹு வசூரு ரஹீம் அல்லாஹ் இறக்கமுள்ளவன் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் எப்படி சொல்வான் அதனால இந்த இடத்துல வல்லாகு வசூர் ராகி வராது பிராணை எடுத்து என்று சொல்லி ஒரு நாட்டுப்புறத்து கிராமவாசி சொல்கின்றான் போய் தான் ஆளுமை மிக்கவன் மிகப்பெரிய அறிவங்கானி ஏன் சொல்றான் அவனுக்கு தான் தெரியும் பிராணுடைய வசனத்தினுடைய ஒரு எழுத்தை மாத்தினாலும் ஒரு காட்டு கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமவாசி வழங்குறான் நம்மளால விளங்க முடியல ஏன் எனக்கும் நமக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிராணுடைய டச் அவ்வளவுதான் சமூகத்தில் இருந்தது எப்படி இருந்து கொண்டிருக்கிறது கண்டுபிடிக்க மாட்டோம் அல்லாஹு நல்ல பெரிய பெரிய அறிவு மேதைகளுக்கு மட்டும் அல்ல பெரிய விளையாட்டுவோம் உலகத்தினுடைய சுழற்சி எப்படி அல்லாஹா சொல்லி காட்டுறா பாருங்க சூரியனை பத்தி சொன்ன சூரியனையும் சந்தனையும் படைத்தான் பதினேழாவது ஜுசு எட்டு ஒரு இடத்துல சொல்லி இருக்கிறான் இன்னொன்னு யாசின்னு சொல்லி இருக்க ஒரு நாள் யாசி கல்லாவுக்கு காசு நோதி அத்தனையும் அந்த அந்த ஆகாயத்தில் என்ன பின்னுக்கு வார்த்தை சொல்றான் வார்த்தையை சொ எல்லா இருக்குறேன் என்ன செய்யுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அந்த அந்த வார்த்தையில காமிச்சுட்டான் பொருள் என்னும் அத்தனையும் ஆகாயத்திலே கா லாம் இப்படி படிங்க வரும் அதே போன்ற ஒரு வார்த்தை அல்ல பயன்படுத்துகின்றான் இப்படி படிச்சாலும் குல்லுன் பீ பலைக்குன்னா வரும் இங்கே படிச்சாலும் குல்லுன் பீ பலைக்குன்னா வரும் என்ன செய்யுங்கிறது இந்த வார்த்தையில சொல்லிட்டான் என்று விஞ்ஞான ஒரு வார்த்தை விஞ்ஞானத்தினுடைய மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லிக் கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் தெளிவுபடுத்தால் சொல்லக்கூடிய சூரியனை ஒன்றை ஒன்று சுற்றி என்று சொல்லாமல் தூண்ட கவலை வழிகாட்டி சாமானிய மக்களுக்கு பேசினது இல்லாம மிகப்பெரிய பெரிய அறிவாளிகளுக்கு சட்டநகமார் என்ன குரான் சொல்றது அடிச்சிட்டோம் எல்லாம் வெற்றி பெற்றாச்சு என்ன உயிருக்குண்டான வரைவிளக்கணம் என்ன கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க உயிருக்குண்டான வரைக்கணம் என்ன கண்டுபிடிச்சிட்டாங்க இருக்க வேண்டிய சில பண்புகள் தானாக பிறக்கணும் இருக்கணும் சில வசியங்களை போட்டாங்க வரைவிலக்கணத்தை ஒரு பொருளுடைய வரைவிலக்கணத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பயோசை உயிரியல் விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க சொல்ல கண்டுபிடிச்சோம் இதுதான் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நாங்க சவால் விடுறோம் இது நிலச்சி நிக்கும் நிலச்சி நிக்கும் உயிர் என்று சொன்னால் இருக்கக்கூடிய சில பண்புகளை சொன்னாங்க இனப்பெருக்கம் செய்யணும் சுய செயல்பாடுகள் இருக்கணும் சில விஷயங்களை சொன்னாங்க இருக்கக்கூடாத சில பண்புகளை சொன்னாங்க வரைவிலத்தை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொல்லி மார்த்தட்டி அவர்களுக்கு சொன்னான்னு சொல்லி முடியவே முடியாது உங்களிடல உயிரை பத்தி கேள்வி கேட்கிறாங்க கேள்வி கேட்கிறாங்க உயிர்னா என்ன கண்ணா சொல்லிடுறோம் காட்டுறோம் யாருக்கே கேட்க வேண்டிய கேள்விதான் அது காது காட்டலாம் பார்க்கலாம் வரைகலக்கணும் சொல்லலாம் எல்லாம் உயிர் எங்க இருக்கு எப்படி இருக்கு யாரும் சொல்ல முடியாது குரான் சொல்ல வரவிலக்கடம் இதுதான் முடியும் என்று அந்நீதிப்பாருங்கள் கட்டளை உயிர் என்னுடைய இறைவனுடைய கட்டளை உங்களுக்கு கொடுக்கப்படவில்லை போக முடியாது முடியாது முடியாது உயிரை கண்டுபிடிக்க முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்ல சொல்லிட்டான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னாங்க பிபிசி லயின்ஸ் பகுதிக்கு விஞ்ஞான பகுதிக்கு அறிவிப்பாளராக இருக்கக்கூடியவன் கண்டுபிடிச்சிட்டு சொல்றார் விஞ்ஞானிகள் தலையில கை வச்சுட்டாங்களாம் விஞ்ஞானிகள் தலையில கை வச்சிட்டாங்க கண்டுபிடித்த வரை விளக்கத்தில் ஓட்ட விழுந்து விட்டதாம் உயிருக்கு கண்டுபிடிச்ச வரை விளக்கிட்டு இருக்கு அது உயிருக்கு ஏற்றதல்ல ஒவ்வொரு உயிரினுடைய அளவுக்கு ஏற்ப விஷம் கொடுக்கப்பட்டால் அந்த உயிர் சாகும் விஷம் உயிருக்கு எதிரானது இருக்கக்கூடாத பண்பு என்று சொன்ன விஞ்ஞானிகள் இப்ப தலையில கை வைக்கிறாங்க வரை விளக்கரமாக செல்லவர்கள் விஞ்ஞானிகள் போயிட்டாங்க திக்குமுட்காடி பல வருஷமாக கண்டுபிடித்த கண்டுபிடிப்பை மீள் பரிசீலனை செய்ய வேண்டிய நிற்பந்தா இப்ப ஒரு உயிரை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த உயிர் வாழ்றதே விஷத்துல தான் விஷத்தை கொடுத்தால் உயிரை மாணிக்க முடியும் அது உயிருக்கு எதிர்ப்பதும் உயிர் இல்லாமல் போவதற்கு விஷம் ஒரு காரணம் இருக்கக்கூடாது உயிருக்கு விஷம் எதிரி என்று சொன்னவர்களுக்கு அல்லா சம விட்டு சொல்கின்றான் என்ன செய்வத்துக்கு வாழ்றது விஷத்துலதான் உயிரான பொருள் நீ உயிருக்கு என்ன வரை விளக்கம் எல்லாம் இருக்குது நீ போட்ட வரை விளக்கம் ஓட்ட அல்லாஹ் போட்ட வரை விளக்கணும் இன்று வரை நிற்கின்றதுல சொல்லிடத்தில் அறிவு ஞானத்தில் இருந்து ஒரு சொட்டு தவிர கொடுக்கப்பட்டிருக்கவில்லை சொல்லிவிடுங்கள் விடுங்கள் அன்றில் இருந்து இன்று வரை ஓதுகின்றோம் என்று ஓதுவோம் கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்து அல்லாஹ் நல்ல விஞ்ஞானிகளுக்கு சவால் விடக்கூடிய மாபெரும் சக்தி முஸ்லிம்களுடைய கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்து அல்லாஹ் நல்ல மனிதனுடைய உருவாக்கத்துக்கு ஜீன்களை ஆய்வு செஞ்சாச்சு ஜிண்கள் ஆய்வு போய் ஜீன்களுடைய ஆய்வு எல்லாம் வந்துருச்சு கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்து அல்லாஹ் நல்லடையார்களே உமாவின் காரணமாக இந்தியாவில் பல இடங்களை நீங்க பார்க்கலாம் பொண்ணு பொம்பளை புள்ளைய பெத்து எடுத்துருச்சா மாப்பிள்ள தலாக் விவாகரத்துக்கு பதிவு செஞ்சிருவார் ஏன் பொம்பளை பொம்பளை என்ன மாதிரி தானே என்று சொல்லி பெண்களை வெறுத்து பெண் குழந்தை பெறுவதற்கு பெண்ணுதான் காரணம் என்னுடைய நீதான் பொம்பளை நாசமா போன பும்பு பிள்ளைய பெற்று எடுத்துட்ட என்று சொல்லி உலகம் சொல்ல விஞ்ஞானம் ஏற்றுக் கொண்டிருந்தேன் இப்ப வாபஸ் வாங்கியிருக்கேன் அந்த நிற மூர்த்தங்கள் எக்ஸின் ஒண்ணு இருக்கு ஒய் ஒண்ணு இருக்கு பெக்கு எஸ் இருக்கு ஒளபக்கும் தீர்மானிக்க கூடிய ஆற்றல் ஆனிடத்தில் தான் இருக்கின்றது ஆம்பளை தான் பொம்பளை பிள்ளைக்கும் காரணம் ஆம்பளை தான் ஆம்பளை பிள்ளைக்கும் காரணம் இது பெண்ணுக்கு எந்த விதத்திலும் ஒரு ஆணையம் உருவாக்குவதில் பெண்ணுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கா தவார கல்லி இருபத்தி ஒன்பதாவது ஒரு துளியாகப்படக்கூடிய இந்தியத்தினுடைய ஒரு துளியாக இருக்கவில்லையா ியில் இருந்து என்றான் சொல்லிட்டு அல்லாவிடர்களை பெண்ணுடைய பங்கு என்ன அன்பு நபி செல்லம் விஞ்ஞானிகளுக்கு மாபெரும் விஞ்ஞானி ரசூல் கட்டி ஒரு பள்ளியில சத்தியோடு அப்படியே உட்கார்ந்துட்டே இருப்பார் மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பெரும் மாமன்னன் ரசூல் என்னைக்காவது ஒரு நாளைக்கு ரசூல் ஒரு பெரிய ஒரு ராணுவ தளபதியாக என் கற்பனையில கொண்டு வந்து ஒரு பெரிய ஒரு மா மன்னனாக கொண்டு வந்திருக்கிறானா பெரியாடி ரசூல் நாம தான் நம்முடைய சிந்தனைகள் பெண்ணுக்கு அந்த உருவாக்கத்தில் கருவனுடைய உருவாக்கத்தில் என்ன பங்களிப்பு இருக்கின்றது அருமையாக சொன்னாங்க ஒரு பெண்மணி ரவி அல்லா தாலானஹா வந்து கேட்கிறாங்க யார் ரசூ அல்லாஹுடைய திருத்துவதே பெண்களுக்கும் அந்த விந்து வெளிய வருமா ஏற்படுமா ஏற்பட்ட குளிக்கணுமா கேட்கிறாங்க முகத்தை பெண்களுக்கு வருமா திரும்பி குழந்தைக்கு உமை குழந்தையுடைய கண்ணு காது சொல்றான் பெண்ணுக்கும் இருக்குது பெண்ணுடைய விந்து வீரியத்தோடு பெண்ணால் கொடுக்க முடியும் பெண்ணை உருவாக்க முடியாது ஆணை உருவாக்க முடியாது அது ஒரு முட்டை கருந்து உயிரோ பெண்ணும் போய் இந்த குழந்தைக்கு கொடுக்க முடியும் உமாட கண்ணு பாப்பாட காதல் வெளியில வந்திருக்கு அப்படியே உமா உரிச்சி வச்சிருக்கிறான் இதை இந்த பெண்ணால் உருவாக்க முடியும் கவலையான விஷயம் இவ்வளவு நம்ம குரான் நம்ம ஹதீசில இருக்கு யாரோ கண்டுபிடிச்சு நம்மள்கிட்ட சொல்ல நாமளும் கேட்ட குரான் இருக்கு என் கண்ணிய அல்லாஹ் நல்ல இந்த குரான்ல இருக்கு எங்க குரான்ல இருக்கு நாங்க அந்த குரானை எடுத்து விஞ்ஞானிகளுக்கு செல்லும் காலம் எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் குரான் சொல்லுது குரானோட அன்பை ஏற்படுத்துங்கள் குரானோட காதலை ஏற்படுத்துங்கள் குரானோட தொடர்வை ஏற்படுத்துங்கள் لَقَدْ مَنَّ اللَّهَ عَلَى الْمُؤْمِنِينَ إِذْ بَعَتَ فِيهِمْ رَسُولًا مِنْ أَنْفُسِهِمْ يَتْلُوْ عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيَعْلِمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةِ وَيَنْ كَانُوا مِنْ قَبُلْ لَفِي ضَلَالِهِ سَلَفْنِهِ لَا اللَّهِ سُرَامُ وَذَلِهُ <تصفيق> <تصفيق> <تصفيق> لَا பிரயோ பிரிச்சிடும் பிறகு அதுல இருந்து கெமிஸ்ட்ரீச்சும் முதல்ல பிறகு ததுக்கு அழகான பேட்டான சொல்லிக் கொடுத்திருக்கின்றது எனவே அன்பு நெஞ்சுங்களை அருமை பெரியவர்களை முடித்துக் கொள்கின்றேன் புரான் நம்முடைய சொத்து என் அன்பு வாலிபர்களை புராணி வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஆக்கி யாரோ கண்டுபிடித்ததற்கு பின்னால் ஆமாவை வெட்க வேலை என் குரானில் இருப்பதை நான் கண்டுபிடித்து செல்ல வேண்டும் வயிறாக்கியம் உள்ள வாலிபர்களை அறிவாளிகளை புத்திஜீவிகளை உருவாக்குவோம் சமூகத்துக்கு அர்ப்பணிப்போம் இவர்கள் தன்னை ஆன்ம பரிசுத்தப்படுத்தி குரானுடைய வழிகாட்டுதலை உலகத்திற்கு உத்தவர்கள் உருவாக வேண்டும் அப்படின் நல்லவர்களாக வல்லா நம்மை அல்லா குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக தப்புத்தவர்களை மன்னித்து விடுவாயாக அறிவு பொக்கிசமான அலப்பதானை கையில் கொடுத்து அறிவே இல்லாத ஒரு சமூகமாக வாழ வைத்திருக்கின்ற எங்கள் நிலை இரட்டம் காட்டுவாயாக எங்களுடைய அறிவை திறப்பாயாக குரானை வழிகாட்டியாக ஆக்க செய்வாயாக குரானுடைய வழிகாட்டுதல் வாழ்க்கையை தொடங்க இனிமையாக ஆன்ம பரிசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னதை அறிவான தத்துவம் நிறைந்தாட்டி உன்னுடைய பெருமை இந்த உலகத்தில் மேலும் வச்சுக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கியதால் புரிவாயாக இறுதி முடிவு நல்லதாக அஸ்லாம் வலைக்கும் வர்மஸ் வாஹிபாத்தும் இந்த பயானை எமது இணையதளமாகிய டபிள்யூ டப்யூ டபுள்யூ மூலமாக டவுன்லோட் செய்ய முடியும்